நீங்கள் இதுவரையும் கேட்ட பாடல்களை எழுதிய பாடலாசிரியர்கள் கவிஞர் புதுவை ரத்னதுரை வேலனையூர் சுரேஷ் கோவீரா செந்தோழன் ராணி மைந்தன் தமளினி செல்வி ஆகியோர் இந்த பாடல்களை பாடிய பாடகர்கள் வசிகரன் சந்திரமோகன் பிரபுராஜ் திருமாறன் சர்மளன் ஜுவராஜ் இசைப்பிரியன் கலைவாணி கானகி ஆகியோர் இந்த பாடல்களுக்கான இசை வழங்கியவர்கள் தமிழீழ மகளிர் இசை குழுவினர் அணி கலைஞர்களாக பங்கேற்றோர் ஹிபோட் மாதங்கி மாங்கனி பல்லவி தமிழகி லேட் கிட்டார் அருளினி பேஸ்கிட்டார் சமரரசி தபேலா சுடரிணி கலைமகள் ஆக்டபேட் சுடர்விழி குட்டியரசி பாடலின் பின்னணியில் மாங்கனி பல்லவி இந்த பாடல்களை சிறந்த முறையில் ஒலிப்பதிவு செய்தவர் இளைய இசையமைப்பாளர் இசைப்பிரியனவர்கள் ஒலிப்பதிவு உதவி அருளினி அறிமுக குரல் இசைவெளி செம்பியன் உருவாக்கம் மகளிர் கலை பண்பாட்டு கழகம் மாங்கனி கலையகம் வெளியீடு தமிழீழ மகளிர் கலை பண்பாட்டுக் கழகம் வெளியீட்டு உரிமம் தமிழீழ திரைப்பட வெளியீட்டு பிரிவு மீண்டும் அடுத்த ஒலிப்பாடல் தொகுப்புடன் உங்களுடன் இணைந்து கொள்வோம் வணக்கம் புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம்